الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فهو المهتدي ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وسلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا يا ابانا ما لك لا تأمنا على يوسف وانا له لنا سيئول ارسله معنا غد يرتع ويلاعب وانا له لحافظون صدق الله العظيم உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரபுல் ஆலமீன் அல்லாஹூக்கிய புகழ் அனைத்தும் சலாமும் நமது தோதர் முகமது அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாவித்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து மீன்கள் மீது உண்டாகட்டும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு நடிகார்களே இந்த உலகத்தில் வாழும்போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவழி பயந்து தகுவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன் இந்த நியமான அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹு இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு தேவையான அல்லாஹுடைய படைப்பினங்களை அல்லாஹ் மனிதர்களுக்காக வேண்டி படைத்து மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களை மனிதர்களுக்கு அல்லாஹ் வசமாக ஆக்கி கொடுத்திருக்கின்றார் கன்னியமானவர்களே இஸ்லாம் பிரயோசனமான விடயங்களை நல்ல விடயங்களை ஈரகத்திலும் மனிதனுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விடயங்களை அனுமதித்திருக்கிறது அவ்வாறான விடயங்களை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் மனிதனுக்கு பயன் அளிக்காத மார்க்கத்துக்கு பயன் இல்லாத சமூகத்துக்கு பயன் இல்லாத ஈருலக வாழ்க்கைக்கும் பயன் இல்லாத விடயங்களை இஸ்லாம் தடுத்து அவைகளை மனிதன் அவைகளில் ஈடுபடுவதை மனிதன் ஈடுபடுவதை அல்லாஹ் வீணான காரியம் என்று அல் குரானிலே அல்லாஹு குறிப்பிட்டிருக்கிறார் தெரியாமல் அல்லாஹுடைய நல்லா அல் குரானில் நபிகள் நாயகம் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்களுடைய நிகழ்வுகளை சம்பவங்களை படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹுலே குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமாறுகள் உலகத்தில் வாழ்ந்த கூட அல்லாஹு தாலா வெறுமெனே மிக சுருக்கமாக இருபத்தி ஐந்து நபிமாறு வாழ்க்கை வரலாற்றில் காணப்படுகின்ற முக்கியமான முன்மாதிரிகளை முக்கியமான படிப்பினைகளை முக்கியமான எடுத்துக்காட்டுகளை முக்கியமான முன்மாதிரிகளை அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் அல்லாஹூ நேரடியார்களே முன்னோர்கள் எங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் செய்த வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கூறியிருக்கிறான் அவர்களுடைய காலத்திலே காணப்பட்ட பழக்க வணக்கங்களையும் அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டிருக்கிறான் இப்ராஹிம் அலகி சல்லா தியாகங்களை வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் பேசுகின்றான் நபி நோ அலேஹி சலாத்துடைய ஜாவாவை அல்லாஹ் பேசுகின்றான் ஷாஹிப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய அந்த வர்த்தக சமூகத்தை பற்றி அல்லாஹ் குர்வானிலே பேசுகின்றான் காலத்திலே வாழ்ந்த அந்த சூரியக்காரர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே பேசுகின்றான் அதுபோன்ற கண்ணியமான அல்லாஹுடைய அந்த நபிமார்களுடைய காலகட்டத்திலே காணப்பட்ட அவர்களுக்கு மத்தியிலே காணப்பட்ட சில பண்புகளை சில வழிமுறைகளை சில அன்றாட செயல்பாடுகளை அல்லாஹ் குரானிலே பேசுகின்றான் அதில் ஒன்றுதான் மனிதனாக பிறந்தவர்கள் இயல்பாக ஆசைப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த விளையாட்டு என்பது விளையாட்டு என்பது குரானிலே பேசப்பட்ட ஒரு அம்சம் வெறுமனே ஒரு முஸ்லிம் பாதத்துடைய விடயத்தில் மாத்திரம் கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று வெறுமெனே விபாதத்தை மாத்திரம் தூண்டக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம் துறவரத்தை மாத்திரம் வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம் இஸ்லாம் ஒரு மனிதர் உலகத்திலே விபாதத்தை செய்ய வேண்டும் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் அல்லாஹுவின் பக்கம் விரைய வேண்டும் அதே நேரத்திலே அவர் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வேண்டி அந்த மனிதனுக்கு குடும்பம் தேவை திருமணத்தை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது வலியுறுத்தியிருக்கிறது சந்தோஷமாக வாழ்வதற்கு பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் தூண்டி இருக்கிறது வரவை இருக்கிறது என்னையான அல்லாஹார்கள் அந்த அடிப்படையில் மனிதன் இயல்பாக விரும்பக்கூடிய விடயன்களை மனிதன் பழகி வந்த விடயன்களை அனுமதித்திருக்கிறது சூரா யூசுப் சினிமான் அல்லாவுடைய அந்த சூராவிலே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படிப்பினைகளை அதான் சொல்லியிருக்கின்றார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படிப்பினைகள் அதில் ஒன்றுதான் நபி யூசுப் அனைவரும் அவர்கள் ஒரு நபியுடைய பிள்ளை நபி அகூ அடைகளுடைய மகன் நபி யூசுப் அடைகிறார் யாப்பம் அலை யாரு நம்பி இஸ்லாம் அலிஹுசலாத்துடைய மகன் இஸ்லாம் அலிஹுஸ்லாம் யாரு நம்பி இப்ராஹிம் அலி சலாத்துடைய இரண்டாவது மகன் நபிமாறுகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் நம்பி யூசுப் அலிசலாம் நபி யூசுப் அலிஹு சலாத்து அவர்களுடைய சம்பவத்தில் யூசுப் அலிஹுசலாம் அவர்கள் மீது அவர்களுடைய பதினோரு சகோதரர்களும் பொறாமை கொள்கிறார்கள் பொறாமை கொண்டு யூசுப் அணிக சலாத்து வசலாம் அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் இல்லாமலாக்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்று அவர்களுடைய பொறாமை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி யூசுப் அணிக சலாத்து வசலாம் அவர்களை அழிப்பதற்கு அவர்கள் திட்டம் கிட்டுகிறார்கள் அந்த நேரத்தில் தனியானவர்களே யூசுப் அணிவசலாம் அவர்களை எப்படியானது வீட்டில் இருந்து அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் வீட்டுக்குள் வைத்து யூசுஃபுக்கு அநியாயம் செய்ய முடியாது இல்லாமல் ஆக்க முடியாது எந்த ஒன்றும் செய்ய முடியாது தந்தையுடைய பாதுகாப்பில் யூசுப் இருக்கிறார் இந்த யூசுஃபை நாம் பழிவாங்க வேண்டும் என்றால் இந்த யூசுஃபை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே பல முயற்சிகள் செய்தார்கள் எப்படியாவது யூசுப் என்று சொல்லக்கூடிய சகோதரனை அந்த நேரத்தில் யூசுப் அனுவித்தலாம் நபியாக இருக்கவில்லை ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக இருக்கிறார்கள் இவர்களை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் தந்தை இடத்திலே வந்து பல தடவைகள் கேட்கிறார்கள் யூசுஃபை எங்களோடு அனுப்புங்கள் தந்தை அனுமதிக்கவில்லை தந்தைக்கு தெரியும் ஏனைய என்னுடைய பதினொரு பிள்ளைகளும் யூசுஃபின் மீது பொறாமை கொண்டிருக்கிறார்கள் ஏதேனும் ஒன்றை செய்து விடுவார்கள் அனுப்பவில்லை இறுதியாக வந்து என்ன சொன்னார்கள் யாபா நா மாதகலா எங்களுடைய தந்தை அவர்களே யூசுஃபுடைய விடயத்தில் ஏன் எங்களை நம்பாமல் இருக்கிறீர்கள் யூசுஃபுடைய விடயத்தில் எங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா லகு லனாசெகோன் அந்த யூசுப்புக்கு நாங்கள் நனவு நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் நனவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் நன்மையை நாடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று தந்தையிடத்திலே சொல்லி இடத்தில் ஒரு வேண்டுதலை முன்வைத்தார்கள் அதை ஹுமான் பேசுகிறார்கள் சொன்னார்கள் அரசில் ஹுமானதன் இரத்தா உயர் ஆந்தை அவர்களே நாளைய தினம் யூசுப்பை எங்களோடு அனுப்புங்கள் ஏன் யூசுபை நீங்கள் அனுப்பினால் நாம் பழமையாக விளையாடுவதற்காக வீட்டை விட்டு செல்ல இருக்கின்றோம் செல்கின்றோம் எங்களோடு சேர்ந்து விளையாடுவார் அந்த வாரத்தை அந்த சுவாமியிலே பாவித்திருக்கிறார் ஓடி விளையாடுவார் எங்களோடு சேர்ந்து விளையாடுவார் யூசுஃபை பாதுகாப்போம் என்று அந்த யாபூப் அழகி சலா கூடிய பதினோரு பிள்ளைகளும் யூசுப் அலகி சலாத்து வசலாம் அவர்களை வீட்டை வெளியேற்றுவதற்காக வேண்டி தந்தை வேண்டிக் கொண்டது விளையாட்டை முன்வைத்து உலமாக்கல் விளக்கம் எழுதுகிறார்கள் யாப்பு அலைகி ஒரு நபியாக இருந்தும் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் வெறுமெனே வீட்டுக்குள்ளே மாத்திரம் வைத்து வளர்க்கவில்லை சில பேர் கொண்டிருப்பது என்னுடைய பிள்ளையை நான்கு சுவர்களுக்கு மத்தியில் அந்த குழந்தையை வளர்த்தால்தான் அந்த குழந்தையாக அந்த குழந்தை வளரும் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனிமையில் ஒரு இடத்தில் வெளியே சென்று விட கூடாது வெளியே சென்று நண்பர்களோடு விளையாடக் கூடாது வீட்டுக்குள்ளே டிவியில் என்னுடைய பிள்ளை விளையாட வேண்டும் வீட்டுக்குள்ளே எனது பிள்ளை போனில் விளையாட வேண்டும் வீட்டுக்குள்ளார் எனது பிள்ளை கம்ப்யூட்டரில் விளையாட வேண்டும் வெளியே சென்று விடக்கூடாது ால் கட்டு விடுவான் கண்ணியமானவர்களே யாப்பு அலேஹு நபி நபியுடைய மகன் இசாத் அலிகுசலாத்துடைய மகன் இப்ராஹிம் அலிகுசலாத்துடைய பேரன் குழந்தை வளர்ப்பு என்றால் என்னவென்பதை அல்லாஹ் இப்ராஹிம் அலேஹு அவர்களின் மூலமும் அவர்களுடைய பிள்ளைகள் மூலமும் அவர்களுடைய பேர குழந்தைகளின் மூலமும் அல்லாஹ் குரானிலை குறிப்பிடுகின்றான் அந்த யாப்பூர் அலிகுசலாம் அவர்கள் பிள்ளைகளை விளையாடுவதற்கு வெளியே அனுப்பினார்கள் இஸ்லாமியில் அங்கீகரித்திருக்கிறது பே அவர்கள் அவர்களும் அலைவில்லை விளையாடுதல் என்று சொல்கிற போது விளையாட்டு என்று சொல்கிற போது அந்த சகோதரர்கள் பார்த்தார்கள் விளையாட்டு என்று சொன்னால் யூசுப் வெளியே வந்து விடுவார் அதனால் தான் அந்த இடத்திலே முன்வைத்தார்கள் விளையாடுவதற்காக இசுமை அனுப்புங்கள் நபிவார்கள் கூட பிள்ளைகளை விளையாடுவதற்கு எப்படியான விளையாட்டு அதையும் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது ஒரு விளையாட்டு தனக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனை உற்சாகம் உள்ளவனாக மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய உடம்புடைய சக்தியை வலுப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் இப்படியான விளையாட்டுக்களை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது இணையமானவர்களே இதுதான் பாரம்பரிய விளையாட்டு மைதானத்திற்கு சென்று எர்த்தா என்றால் ஒரு விசாலமான ஒரு இடத்திற்கு சென்று ஓடி விளையாடுவது கால்களை கைகளை அசைத்து விளையாடுவது உடம்பில் வேர்வு ஏற்படுகின்ற அளவுக்கு வேகமாக விளையாடுவது இதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கும் இன்று கண்ணியமான அல்லாவுடைய நடிகார்களே எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள் இன்று சுருங்கிவிட்டது ஒரு காலத்தில் இளைஞர்கள் பகல் நேரத்திலே விளையாடினார்கள் விளையாட வேண்டிய நேரம் இசு பலைத்தலாசை அவர்களுடைய சகோதரர்கள் பகல் நேரத்தில் வீட்டை விற்று வெளியேற்றினார்கள் புறவான் சொல்கிறதே நீங்கள் விளையாடுகின்ற நேரம் பகல் நேரமாக இருக்க வேண்டும் வெயிலுக்கு கீழால் சூரிய வளித்தத்துக்கு கீழால் விளையாடுகின்ற போது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் உடம்பிலிருந்து நேர்மைகள் வெளியாகும் கைகளில் மூத்துக்கள் இருக்கின்ற வருத்தங்கள் இல்லாமல் போய்விடும் ஹசூருல்ல அலைவசல்ல போட்டி விளையாடி இருக்கிறார்கள் குதிரை ஓட்ட கோட்டத்தில் ஒட்டகத்தின் மூலமாகவும் ரசூர்லாயி சொல்லி வசல்ல போட்டி காசு கல்ல ஒட்டகத்தில் போட்டி போட்டிருக்கிறார்கள் ஏதவர்களே மனைவியோடு உலகத்தில் யாருமே செய்ய மாட்டார்கள் மனைவியோடு ரசி சொல்லு அழைவசல்ல இரண்டு தடவைகள் அவர்கள் சொல்கிறார்கள் கோவில் இருந்து நாங்கள் திரும்பக்கூடிய நேரத்திலே அருமை நாயகம் சொல்லலாக அவர்களை நான் ஓடுவதற்காக யார் முந்துவது என்று பார்ப்பதற்காக அழைத்த போது ரசி சொல்லலாகோ அழகுவல்லம் அவர்கள் என்னோடு ஓடினார்கள் நான் முந்திவிட்டேன் நபி அவர்கள் திந்திவிட்டார்கள் பிறகு ஒரு காலத்தில் பிற்காலத்தில் ரசவாக அரைவசல்ல மீண்டும் என்னை அழைத்து நாங்கள் ஓடுவோம் என்று அழைத்த போது அந்த நேரத்தில் நான் சற்று கொடுத்திருந்தேன் அரைவசல்லம் அவர்கள் மெரிந்திருந்தார்கள் என்னை விட ரபி அவர்கள் முந்திவிட்டார்கள் ஓடி இருக்கிறார்கள் ரசோல்லா சொல்லுவோ அரைவசல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு பயனளிக்கின்ற விளையாட்டுக்களை கற்றுக் கொடுங்கள் அல்பிமாயத்தை சொன்னாங்க பிள்ளைகளுக்கு எழுதுவதற்கு சொல்லிக் கொடுப்பதை போல படிப்பதற்கு சொல்லிக் கொடுப்பதை போல அம்பு எயக்கூடிய அந்த அறிவை நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் அந்த விளையாட்டை கற்றுக் கொடுங்கள் அம்பு எய்வதென்பது நேரடியாக அம்பு எழுத்து எய்வது இன்று எங்களுடைய இளைஞர்கள் திருவர்களை போன்று போனில் வீடியோ கேம்களின் மூலமாகவே கூறி அம்பு அல்ல நீச்சலை கற்றுக்கொடுங்கள் ஆட்சி காலத்திலே தனக்கு கவர்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் சொல்வதை போன்ற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அம்பு எய்வதையும் நீச்சலையும் குதிரையில் ஏறி குதிரை எப்படி குதிரையை செலுத்த வேண்டும் என்ற அந்த முறையை கற்றுக் என்று உமர் ரஃ அல்லாஹுலு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே தனக்கு இருந்த கவர்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் கனிமான் அல்லாஹு எங்களுடைய விளையாட்டு சுருங்கிவிட்டது விசாலமான மைதானத்தில் விளையாடியவர்கள் பகல் நேரத்திலே விளையாடிய இளைஞர்கள் சிறுவர்கள் எப்படி மாறிவிட்டார்கள் கிராமப்புறங்களில் எப்படியோ தெரியாது நகரப்புறங்களில் அது ஒரு கட்டிடமாக மா மாறிவிட்டது மைதானத்துக்குள்ளால் விளையாடியவர்கள் நான்கு சுவருக்குள்ளால் விளையாடுகிறார்கள் ஓடி ஓடி விளையாடியவர்கள் குறுகிய மட்டத்துக்குள்ளால் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கு நேர காலம் தெரியாது விசேஷமாக இரவு நேரங்களில் தான் செல்வார்கள் கமலானுடைய காலங்களில் கூட இரவு நேரங்கள் விளையாடக்கூடிய நேரம் அல்ல இரவு நேரம் அல்லாவை தொடங்குகிறான் இரவுகளே நீங்கள் ஓய்வளிக்க வேண்டும் நேரத்தை மாற்றிவிட்டார்கள் விளையாடக்கூடிய இடங்களையும் மாற்றிவிட்டார்கள் இப்போது அதைவிடவும் சுருங்கி எப்படி மாறி இருக்கிறது கண்ணியமான அல்லாஹார்களே சாதனங்களாக விளையாடு விளையாட விளையாட்டுக்கள் சாதனைகளுக்குள்ளால் வந்து விட்டது வந்துவிட்டது அல்லாஹு எனதார்களை மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு இடத்தை நோக்கி எங்களுடைய சிறுவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாம் விளையாட்டை அறமாக்கவில்லை மனிதனுக்கு பயனளிக்கக்கூடிய திரையோசனமான விளையாட்டுக்களை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது த்ரயோசனமற்ற விளையாட்டுக்களை இஸ்லாம் தடுத்து இருக்கிறது சென்னைமான் அல்லாஹுடைய எனதார்களை இன்று எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் மனிதனை உற்சாகப்படுத்தக்கூடியதாக மனிதனுக்கு மத்தியிலே சுறுசுறுப்பை உண்டாக்கக்கூடியதாக உடம்பில் சக்தியை வளர்க்கக்கூடியதாக ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியதாக அமைந்திருந்தது என்னையமான அழகு நடனியார்களே ஆனால் இன்று இளைஞர்களை சிறுவர்களை நோயாளிகளாக மாற்றக்கூடிய சோம்பேறிகளாக மாற்றக்கூடிய சில நேரத்தில் சில பெரும்பாவங்களை செய்யக்கூடிய பாவிகளாக மாற்றக்கூடிய ஒன்றுமே தெரியாத திருவர்களை சிறுடர்களாக மாற்றக்கூடிய ஒன்றுமே அறியாத இளைஞர்களை போதைவசிற்கு அடிமையானவர்களாக மாற்றக்கூடியதாக இன்றைய விளையாட்டுகள் நவீன விளையாட்டுக்கள் சாதனங்களின் மூலமாக விளையாடப்படுகின்ற விளையாட்டுக்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன இனிமே நல்லா உலகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்த உலகத்திலே முற்காலத்தில் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஈடுபட்டு வந்த இந்த சமூகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலகத்திலே முதலாவதாக அமெரிக்காவிலே கண்டுபிடிக்கப்படுகிறது இயற்கையான விளையாட்டு செயற்கையாக மாற்றப்படுகிறது உடம்பையும் கையையும் காலையும் அசைத்து விளையாடியவர்கள் ஒரு அறைக்குள்ளால் இருந்து கொண்டு விரல்களால் மாத்திரம் கண்களால் மாத்திரம் கரங்களால் மாத்திரம் பார்வையால் மாத்திரம் விளையாடக்கூடிய ஒரு குறுகிய ஒரு சிந்தனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் அதுக்கு பின்னால் அறுவதுகளில் தான் இந்த வீடியோ கேம்கள் இந்த டிவி கேம்கள் இந்த போனின் மூலமாக விளையாடக்கூடிய கேம்கள் காசு கொடுத்து வாங்கி சீடிகளை வாங்கி டவுன்லோட் பண்ணி விளையாடக்கூடிய விளையாட்டுகள் உலகத்திலே அறிமுகம் செய்யப்படுகிறது கனியமான அல்லாஹையார்களே இப்படியான விளையாட்டு கேம்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நாடுகளில் கூட இப்படியான விளையாட்டுகளுக்கு சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறார்கள் வயது எல்லைகளை வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பதினாறு வயதுக்கு குறைந்தவர்கள் எவரும் இப்படியான விளையாடக்கூடிய கழகங்களுக்கு செல்ல முடியாது இப்படியான கதைகளுக்கு செல்ல முடியாது சிறுவர்களை அனுமதிக்கக் கூடாது ஏன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் கண்டுபிடித்தவர்களை சொல்கிறார்கள் இப்படியான கருவிகள் இப்படியான சாதனங்கள் இப்படியான விளையாட்டுகள் சிறுவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறார்கள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறது மிக முக்கியமாக கண்ணியமான அல்லாஹு இந்த உலகத்தில் கொள்கைகள் அல்லா வென்ற ஒரு என்றும் ஒன்றுதான் மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படியான விளையாட்டு கருவிகளை நாங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைகள் தனிமையில் விளையாடுவதை நாங்கள் அவதானிப்பது கூட கிடையாது கட்டுப்படுத்துவது கூட கிடையாது விளையாடி கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார்கள் தனிமையிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படியான விளையாட்டுகள் உலகத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது பெரும்பாலான ஒரு அறிஞர் சொல்கிறார் உலகத்திலே அவருடைய ஆய்வுப்படி இப்படியான விளையாட்டு இப்படியான கேம்ஸுகள் ப்டான கருவிகள் மூலமாக விளையாடப்படுகின்ற விளையாட்டுக்களிலே சுமார் முப்பது முப்பத்தி இரண்டாயிரம் கேம்ஸுகள் விளையாட்டுகள் என்ற சிந்தனையில் அல்லாஹ் ஒருவன் கிடையாது நாங்கள் குர்வான் மதரசாவிலே பிள்ளைகளுக்கு மூன்று வயதிலேயே சொல்லிக் கொடுக்கின்றோம் இல்லல்லா முகமது நவீன விளையாட்டுக்கள் கருவிகள் மூலமாக சொல்கிறது அல்லாஹ் ஒருவன் கிடையாது பல இறைவன் இருக்கிறான் மனித ரூபத்தில் அல்லாஹுவை காட்டுகிறார்கள் மனித ரூபத்தில் அல்லாஹ் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் பல இறைவன் இருக்கிறான் குரானுக்கு மாற்றமான கொள்கையை கொடுக்கிறது இரண்டாவது கண்ணியமான அல்லாஹ் உடல் அடையார்களே இஸ்லாம் என்னென்ன பாவங்களை தடுத்திருக்கிறதோ பெரும் பாவம் என்று சொல்லியிருக்கிறதோ அதன ஆதாரத்தில் மனிதனை தள்ளும் என்று சொல்லியிருக்கிறதோ அப்படியான பாவங்களை சர்வசாதாரணமாக சின்ன குழந்தைகளுடைய உள்ளத்திலே அதை ஒரு அற்பமாக கருதுகிறார் காட்டுகிறார்கள் கொலை எந்த விளையாட்டு கேம் எடுத்துக்கொண்டாலும் ஒருமுறை கொள்ளுவதை இன்னும் ஒருவருடைய பொருளை கடவெடுப்பதை ஒரு வங்கியை உடைத்து எப்படி திருடுவது ஒரு வீட்டுக்குள்ளால் சென்று எப்படி கற்பழிப்பது எப்படி ஒருவரை கொலை செய்வது வாகனத்தில் செல்லக்கூடிய ஒருவரை பின்னால் துரப்பிச் சென்று அவருடைய வாகனத்தை மோதி அவரையும் அவருடைய வாகனத்தை எப்படி சேதப்படுத்துவது ஒரு கிராமத்தை எப்படி அழிப்பது ஒரு பாடசாலை எப்படி அழிப்பது கொலை கலாச்சாரத்தை பாவமான கலாச்சாரத்தை இப்படியான நவீன விளையாட்டுக்கள் சாதனங்களின் மூலமாக விளையாடப்படுகின்ற இப்படியான விளையாட்டுக்கள் எங்களுடைய கிராரர்களுடைய உள்ளத்திலே வினைத்துக் கொண்டிருக்கிறது இனிமான் அவர் நேரே சில வருடங்களுக்கு முன்னால் எவரிக்காவிலே பதினோரு வயது சிறுவன் வீட்டில இருந்த துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சென்று பாடசாலைக்கு சென்று வகும்பறையில் இருந்த தனது நண்பர்களையும் கொலை செய்து ஆசிரியையும் கொலை செய்த வரலாற்றை நாங்கள் எல்லோரும் மறைந்திருந்தோம் காரணம் கேட்கப்பட்டது என்ன நேற்றிரவு எனது வீட்டில் நான் பார்த்த வீடியோ கேம் நான் விளையாடிய வீடியோ கேம் அந்த கேமில் நான் எனக்கு தண்ணுக்கு முன்னால் விளங்குகின்ற டிஜிட்டலில் விளங்குகின்ற உண்மையான மனிதர்களை கொள்ள வேண்டும் என்ற ஆசை உணர்வு வெறி எனக்கு ஏற்பட்டது அதனால் தான் என்னுடைய பாடசாலை நண்பர்களை கொண்டே என்று தென்மொழி சொல்லலாம் எந்த அமெரிக்காவில் அந்த கருவி கண்டுபிடிக்கப்பட்டதோ அதை அமெரிக்காவில் நடந்து விடையது தற்கொலையை அது கூட இந்த பின்னால் எகிப்து போன்ற நாடுகளிலே நாங்கள் பாடசாலை கல்வியிலே தோல்வி அடைந்து விட்டோம் அதனால் நாங்கள் வாழ முடியாது எதிர்காலம் தீர்ப்பு விட்டது என்று மிக தைரியமாக சில இளைஞர்களும் யுவதிகளும் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகளில் கூடம் என்ன விளையாட்டு கேம் காத்து விளையாட்டு கேம்களுடைய முடிவே தற்கொலை சில நாட்களுக்கு முன்னால் சில வருடங்களுக்கு முன்னால் சர்வதேச மட்டத்திலே ஒரு விளையாட்டு தடை செய்யப்பட்டது ஏன் அதனுடைய முடிவு என்ன எல்லோருக்கும் முன்னால் ஒருவர் தன்னுடைய களத்தை அறுத்து கொள்ள வேண்டும் அதுதான் அந்த விளையாட்டுடைய முடிவு தற்கொலையை இஸ்லாம் ஹராமாக்கியிருக்கிறது அந்த தற்கொலையை ஒரு சாதாரணமான ஒரு கலாச்சாரமாக ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக இப்படியான விளையாட்டுகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன எங்களுடைய வளர்ந்து வருகின்ற சிறுவர்களுடைய மூலையில் மிகப்பெரிய ஆபத்தை தாக்கத்தை இப்படியான விளையாட்டுகள் ஏற்படுத்துகின்றன டிஜிட்டல் திரைகள் டிஜிட்டல் திரைகள் போன் லேப்டாப் கம்ப்யூட்டர் இப்படியான இவைகளுடைய திரைகளின் ஊடாக இப்படியான காட்சிகளை பயங்கரமான காட்சிகளை மோசமான காட்சிகளை இவ்வாறான விடயங்களை பார்ப்பதன் மூலமாக விசேஷமாக சிறுவர்களுடைய மூடையிலே பாதிப்பு ஏற்படுகிறது ஏற்படுகிறது குறிப்பாக ஞாபக சக்தி மரண சக்தி அல்ல ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அல்லாவுடைய அருள் அந்த ஞாபக சக்தி மரண சக்தியும் கேம்களை விளையாடுவதன் மூலமாக விளையாட்டுகளை விளையாடுவதன் மூலமாக இல்லாமலாக்கப்படுகிறது பார்வையில் பாதிப்பை உண்டாக்குகிறது சின்ன வயலில் கண்ணாடி போடக்கூடிய சிறுவர்களாக எங்களுடைய பிள்ளைகள் மாறிவிடுக சிறுவர்கள் கண்ணாடி பாதிக்கக்கூடியவர்களாக மாறி வருகிறார்கள் காட்சிகளை அதிகமான நேரங்களை செலவழித்து இரவு நேரங்களை செலவழித்து கண் என்ற அந்த நமத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த அந்த பார்வை எதில் செலவழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால் எங்களுடைய பிள்ளைகள் இப்படியான காட்சிகளை பார்த்து இளமையிலே வாரிப பருவத்திலே அவருடைய பார்வையில் குறை ஏற்படுகிறது தலைவலி ஏற்படுகிறது இரவு நேரங்களில் உறங்காமல் இவ்வாறான கருவிகளிலே அவர்களுடைய நேரங்களை அதிகமாக அவர்கள் செலவழித்துகின்ற காரணத்தினால் மறுநாள் காலை பாடசாலையுடைய கல்வி நடவடிக்கைகளிலே பாதிப்பு ஏற்படுகிறது பாடசாலையில் ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற போது பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள் எப்போதும் பாடசாலை விடும் என்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள் வீட்டுக்கு சென்றவுடன் உம்மாவுடைய அல்லது போன எடுத்து ஏதாவது ஒன்று விளையாடுவோம் அடைய வேண்டும் நிப்பாட்டி வைத்து விட்டு வந்திருப்பார்கள் எப்போதும் பாடசாலை விடும் என்று பார்ப்பார்கள் விடுமுறை நாள் கிடைத்தால் அவர்களுக்கு சந்தோஷம் ஏன் நாலு வருல் முடங்கிக் கொண்டு அதை விளையாட வேண்டும் இஸ்லாம் பிரத வெளியே சென்று விளையாடுங்கள் மைதானத்திலே விளையாடுங்கள் தொழுகைக்கு இடங்கள் விளையாடுங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை செய்யாமல் விளையாடுங்கள் எந்த விளையாட்டு ஒரு மனிதனுடைய தொழுகைக்கு தடையாக இருக்குமோ எந்த விளையாட்டு அந்த மனிதன் அன்றாடம் செய்ய வேண்டிய கடவைகளுக்கு தடையாக இருக்குமோ தொழிலுக்கு தடையாக இருக்குமோ அன்றாட செயல்பாடுகளுக்கு தடையாக இருக்குமோ அப்படியான விளையாட்டுகளை இஸ்லாம் தடுத்து இருக்கிறது இரவு நேரங்கள் புனிதமான நேரமாக வணக்கங்களில் ஈடுபட வேண்டிய நேரமாக அல்லது தூக்கத்தில் ஈடுபட வேண்டிய நேரமாக சிறுவர்கள் இரவு நேரங்களில் இவ்வாறான கருவிகளிலே செலவழிப்பதன் மூலமாக அவர்கள் மாறி வருகிறார்கள் இந்த உலகத்திலே சிறுவர்களுக்கு மத்தியிலே இரத்த அழுத்தம் ஏற்படுகிறது மன அழுத்தம் ஏற்படுகிறது அவர்களுக்கு கொலஸ்ட்ரோல் ஏற்படுகிறது அறிஞர்கள் சொல்கிறார்கள் காரணம் என்ன அவர்களுடைய முன்னைய காலத்தை போன்ற அல்ல இப்போது இருக்கக்கூடிய காலத்தில் எங்களுடைய சிறுவர்கள் அந்த போனுக்கு அதில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளுக்கு சாதனங்களுக்கு அடிமையாகிவிட்டார்கள் எனவே ஒரு இடத்தில் இருந்து அவர்கள் விரும்புகிறார்கள் தனிமையை விரும்புகிறார்கள் நினைவான அதான் உடையார் ஒரு அறிஞர் சொல்கிறார் ஒரு மனிதர் சிறுவனுடைய ஆரம்ப ஏழு வருடங்களை ஒரு சிறுவனுடைய ஆரம்ப ஏழு வருடங்களை எனக்கு சொல்லுங்கள் அந்த சிறுவனுடைய எதிர்காலத்தை நான் சொல்கிறேன் இஸ்லாமதைத்தான் சொல்கிறேன் ஆரம்ப ஏழு வருடம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கல் ஒரு பருவமாக இருக்கிறது பெற்றோர்கள் பராமரிக்கிறது மிகவும் இவ்வாறான கருவிகளுக்கு அடிமையாகி அவருடைய நலமும் கருதியும் தெரியாமல் நேரத்தை வீணாக்குவதற்காக நேரத்தை செலவழிப்பதற்காக ஒரு பொழுதுநோக்காக அவைகளில் ஈடுபடுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாவம் என்று பார்த்து அவைகளை கொடுக்கின்றோம் நேர காலம் புரியாமல் சந்தர்ப்பம் புரியாமல் பாடசாலைகளுடைய கடமைகளை செய்திருக்கிறானா இல்லையா என்று பார்க்காமல் கொடுத்து விடுகிறோம் அவைகளுக்கு பிள்ளைகள் அடிமையாகி விடுகிறார்கள் அவர்களுடைய நண்பர்களும் தாக்கம் செலுத்தப்பட்டவர்களாக மாறி விடுகிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் யாரு ஆடுகளை அதிகமாக வளர்ப்பார்களோ அவர்களிடத்திலே பணிவு இருக்கும் அமைதி இருக்கும் யாரு குதிரைகளை வளர்ப்பார்களோ பெருமை பழகு நின்ற மனிதனுக்கு பழகு நின்ற மனிதனுக்கு குதிரையுடைய தன்மை ஏற்படுகிறது என்றால் மோசமான இப்படியான பாவனைகளுக்கு அடிமையாகிய சிறுவர்களோடு பிள்ளைகளோடு நபர்களோடு நண்பர்களோடு நாம் பழகினால் அவர்களுடைய வாழ்க்கையில் சென்று அதை விடையும் எங்களுடைய வாழ்க்கையில் குடிகொள்ளும் என்பதைத்தான் அருமை நாயகம் செல்லும் அனைவரும் செல்லும் அவர்கள் ஆட்டை வைத்துதாரும் சொன்னார்கள் என்னமான இறுதி அவர்கள் இவ்வாறான இந்த கேம்களுக்கு சுவர்களுக்கு மத்தியிலிருந்து மறைந்திருந்து விளையாடக்கூடிய இவ்வாறான விளையாட்டுக்கள் தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள் போதை பழக்கத்துடைய ஆரம்ப தூக்கத்தை அவர்கள் தியாகம் செய்ய வேண்டும் விழித்திருந்து விளையாட வேண்டும் சில நேரத்தில் உங்களோட மகன் ரூமுக்குள்ளான இருப்பார் உங்களோட ஊர்ல தான் ஆனால் அவர் விளையாடி கொண்டிருப்பார் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அமுதியோட வீட்டில் இருக்கக்கூடிய மகன் ஒரு கேம் விளையாடி கொண்டிருப்பார் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நாசியனோட நினைவானவர்களே அந்த அளவுக்கு நிறைவிட்டது தனியை விளையாடியவர் இப்போ பார்ட்னரை அழைத்து சில அவருக்கு காசை கொடுத்து சில உங்களுடைய மகன் தோத்துவிட்டு அவருடைய மகன் அவருக்கு காசு கொடுக்க வேண்டும் காப்பில்லாத கா திருடுவார் இவ்வாறான பாவங்களுக்கு இவ்வாறான வீடியோ கேம்கள் இருக்கின்றன போதை வசிக்கு அடிமையாகிய வாலிபர்களை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது விசாரித்து பார்க்கின்ற போது அவர்களின் பெரும்பாலானவர்கள் திருபுராயத்தில் இவ்வாறான வீடியோ கேம்களுக்கு அடிமையாகிறவர்கள் தூக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக பாடன்களை அருந்தியவர்கள் பிறகு ஊக்க மருந்துகளை அறந்தக்கூடியவர்களாக பிறகு வேற மாத்திரைகளை பாவிக்கக்கூடியவர்கள் இறுதியாக தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்களை பாவிக்கக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகள் மாறுகிறார் நோக்கம் என்ன இந்த கேமில் நான் வெல்ல வேண்டும் என்னுடைய தாக்கத்தை இலக்கை நான் அடைய வேண்டும் தூங்கினால் தெரிவரமாட்டாது தூக்கம் விழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போதை வஸ்துக்களுக்கு எனவே கண்ணியமானவர்களே என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னுடைய பிள்ளைகளுடைய கல்வி என்னுடைய பிள்ளைகளுடைய அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய கண்பார்வை அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் மரண சக்தி ஞாபக சக்தி வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இவைகளில் பாதிக்கின்றது சில கோது கண்ணியமானவர்களே அவர்கள் வாளிக பருவத்தை அடைகின்ற போது சில பேர்களுடைய விரல்கள் கைகள் கால்கள் அட்டையக்கூடிய ஒரு நோய் ஏற்படுகிறது இந்த நோய்க்கும் காரணத்தை இஸ்லாமிய அறிஞர்களும் இஸ்லாமிய மருத்துவர்கள் மருத்துவர்களும் துறை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் திரு பிராயத்தில் அவர்களுடைய கைகளின் மூலமாக அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்த அந்த கருவிகளை அந்த பிடித்துக் கொண்டிருந்த கரன்கள் தான் பிற்காலத்திலே நடுங்கக்கூடியதாக அந்த கதிர்களுக்கு தாக்கப்பட்டு பிற்காலத்திலே சில போது அந்த விரல் நடுங்கக்கூடிய கை நடுங்கக்கூடிய ஒரு பொருளை பிடிக்க முடியாது நடுங்கக்கூடிய ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறது சோந்தரிகளாக மாறி விடுகிறார்கள் உடம்பு அவருடைய வயதை விட மிகவும் பெருத்ததாக ஒழுங்கு காணப்படும் ஏன் ஒரே இடத்திலே உட்கார்ந்து இருப்பார்கள் பெற்றோர்களை நோவினப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை இவ்வாறான விளையாட்டுக்கள் கருவிகள் உலகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த பிள்ளை வளர்ந்ததற்கு பின்னால் உங்களுடைய பேச்சை மதிக்க மாட்டாது தனிமையை விரும்பக்கூடிய ஒரு பிள்ளையாக சமூகம் வேண்டாம் சில போது திருமணமே வேண்டாம் சில போது திருமணம் செய்தால் மனைவி வேண்டாம் என்று மனைவி ஒரு பக்கத்தில் இவர் ஒரு பக்கத்திலே இந்த விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பார் பல திருமணங்கள் விவாகரத்திலே சென்று முடிவதற்கு இவ்வாறான வீடியோ கேம்கள் இவைகளுக்கு அடிமையாகினர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் கூட படுக்கையுடைய விளையாட்டுகளுக்கு அவர்கள் அடிமைகளாக மாறிய காரணத்தினால் இவைகளுக்கு நேரத்தை கொடுக்கிறார்கள் மனைவி ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அந்த விவாகரத்திலே சென்று அவருடைய வாழ்க்கையை முடிவடைகிறது எனவே தெரியாம நல்லா விளையாடுகளை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் காரணமாக விளையாடலாம் கொள்கைக்கு தடை இல்லாமல் தொழிலுக்கு தடை இல்லாமல் பிள்ளைகளுக்கு மலைகுமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு தடை இல்லாமல் இஸ்லாம் கூறிய இஸ்லாம் குறிப்பிட்ட ஆடை ஒழுக்கத்தை பேணி நேரங்களை பேணி எங்களுடைய அல்லாவுக்கும் ஆற்றத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு இளைஞல் இல்லாமல் விளையாடக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுக்களை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது சமயத்து தலைத்தலாத்து சம்பவத்தின் ஊடாக அல்லா அதை எங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறான் எங்களுடைய இவ்வாறான கருவிகளுடைய பயன்பாடுகள் இவைகளை நாங்கள் பிள்ளைகள் பயன்படுத்துகின்ற போதோ எங்களுடைய கட்டுப்பாட்டிலே அவைகளை நாங்கள் வைத்துக் வேண்டும் எங்களுக்கு முன்னால் அவர்கள் கேட்டாலும் கூட பிரயோசனம் உள்ள நாங்கள் கருதினால் கூட எங்களுக்கு முன்னால் வைத்துக் எங்களுடைய பார்வைக்கு முன்னால் வைத்துக் அவைகளை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க வேண்டும் பிள்ளைகளை தனிமையில் இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவதற்கு நாங்கள் அனுமதிப்பதன் மூலமாக கல்வி பிள்ளையுடைய மார்க்கம் பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை பிள்ளையுடைய எதிர்காலம் இவ்வாறான விடயங்களில் இவைகள் சாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது முள்ளனாய் நல்லா தானா எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனமானதாக ஆக்கி கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் சாதனைகளை புரிந்து அல்லாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பிள்ளைகளை பெற்றடுத்த பெற்றோர்களாக எங்களையும் அவ்வாறான பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளையும் நல்லா தாள ஆட்சியர்கள் வனாக யார் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக தலைவர் மாதாபிநாக்கருடைய பாவங்களை மன்னிப்பாயாக தலை இந்த உலகத்தில் ஈமானோடு வாங்களுக்காக உழைத்து ஈமானோட துலகத்தை விட்டுப் நம் அனைவருக்கும் நசிப்பாக்குவாய் ஆகா அல